என்ற திருநாமம் முக்கியமானது இந்த திருநாமத்திலே எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் தாயா இருப்பவர் பாமினியாயிருப்பவர் அதனாலே ஜீவாத்மாக்களாலே சேவிக்கப்படுகிறவர் என்ற ஒரு அர்த்தம் பகவான் பகியா இருக்கிறவன் இவள் பத்னியா இருக்கிறவள் அந்த முறைக்கு சேர பகவானை சேவித்துக் கொண்டிருக்கிறவள் என்ற ரெண்டு உற்பத்தியினாலே ஜீவாத்மாக்களாலே சேவிக்கப்படுகிறவர் என்றும் எம்பெருமானை சேவித்துக் கொண்டிருக்கிறவர் என்றும் அர்த்தம் தெரிகிறது பரமாச்சாரியரான ஆள வந்தார் காந்தஸ்தே புருஷோத்தம பணிபதி செய்யாசனம் வாகனம் வேதாத்மா விஹகேஸ்வர என்ற ஸ்லோகத்திலே இந்த ரெண்டர்த்தையும் மறு செய்கிறார் காந்தஸ்தே புருஷோத்தமாக என்ற பாகத்திலே எம்பெருமானை சேவித்திருக்கிறவர் என்கிற அர்த்தமும் அணிபதி செய்யாசனம் வாகனம் என்று ஆரம்பித்து மேல் உள்ள பாகத்திலே ஜீவாத்மாக்களாலே சேவிக்கப்படுகிறவர் என்றும் அர்த்தத்தை சொல்றார் முதல் முதல்ல காந்தஸ்தே புருஷோத்தம என்ற பாகத்திலே அருமி செய்த சில விசேஷார்த்தங்களை நாம் அனுபவித்தோம் அதன் பிறகு கணிபதி செய்யாதனம் வாகனம் என்ற பாகத்திலேயும் பரோபதத்திலே உள்ள திருவருந்தாழ்வான் முதலானார் பெரிய பிராட்சியாருக்கு சேகப்பொருள் என்கிற அர்த்தத்தையும் ஒருவாறு நாம் அனுகித்தோம் இந்த பாகத்திலே இன்னும் சில அர்த்தங்களை சொல்லி மேல் விஷயத்தை எடுத்துக் கொள்கிறேன் முதல் நாள் வீகிராட்சியார பற்றி சில உண்மைகளை நாம் தெரிந்து கொள்ற போது தீசூக்தம் சத்தாசூக்தம் முதலான வேத பாகங்களிலே தெரிந்து கொள்ளலாம் பாஞ்சராத்திர சாஸ்திரத்திலே தெரிந்து கொள்ளலாம் என்று சொன்னேன் அடுத்தபடியாக ஆழ்வார்கள் அலுச்செயல்கள்லேயும் ஆச்சாரியர்களுடைய சீசூழ்த்திகளிலேயும் அங்கங்கே அந்த பெரிய விராட்சியார பற்றி சொல்லுகிற உண்மைகளை நாம் தெளிவாக தெரிந்து இவரை பற்றி சொல்றபோது முக்கியமாக சப்தாகூப்பம் முதலான வேதபாகத்தையும் எடுத்துச் சொல்லுவார்கள் பாஞ்சராத்திர சாஸ்திரத்தையும் எடுத்துச் சொல்லுவார்கள் பாஞ்சராத்திர சாஸ்திரமானது பகவானாலேயே அறிவு செய்யப்பட்டுள்ள சாஸ்திரம் அந்த சாஸ்திரம் ஏகபுந்திய பிரமாணம் என்பது நம்ம எம்பருமானார் திருவுள்ளம் பாஞ்சராத்திர சாஸ்திரத்திலே பெரிய விராட்சியாரை பற்றி சொல்றபோது சில வச்சனங்கள் உண்டு அந்த வச்சனங்களை நாம் கவனித்து பார்க்கிற போது முதல் முதல்ல ஜீத்மாக்களாலே சேவிக்கப்படுகிறவர் என்ற அர்த்தத்தையும் அடுத்தபடியாக என்ற அர்த்தத்தையும் சொல்லி இருப்பதை நாம் பார்க்கலாம் இலவசங்களே பெருமானை சேவித்திருக்கிறவர் பகவத் சம்பந்தத்தை முதலிலேயும் ஜீாத்மாக்களாலே சேவிக்கப்பட்டிருக்கிறவர் என்ன ஜீவ சம்பந்தத்தை அடுத்தபடியாகவும் சொல்லியிருப்பதை நாம் பார்க்கலாம் இங்கே பகவானிடத்திலே சம்பந்தம் உண்டு ஜீவாத்மாக்களால் நம்மோடும் சம்பந்தம் உண்டு அதனாலே ஸ்டீஹி என்று திருநாமம் பகவானிடத்திலே சம்பந்தம் உண்டு என்பதை முதல் முதல்ல சொல்லி ஜீவாத்மாக்களிடத்திலே சம்பந்தம் உண்டு என்பதை அடுத்தபடியாக சொல்லுகிற வச்சனங்களும் உண்டு முதல் முதல்ல ஜீவாத்மாக்களுக்கும் பெரிய தாய் புத்திரன் என்ற சம்பந்தம் உண்டு என்பதை சொல்லி அடுத்தபடியாக சொல்ற வச்சனங்களும் ஆச்சாரியர்கள் அப்படி ரெண்டு வகையிலே உள்ள வச்சனங்களுக்கு அர்த்தம் சொல்லும் போது ஒரு வச்சனத்திற்கு ஒரு ஒரு விதமா தாற்பத்தை சொல்லி அனுபவிக்கிறது என்ன ஒரு முறை ஒரு உதாரணம் சொல்லுகிறேன் பங்கயக் கண்ணன் பவலட்சவு ஆயன் என்ன ஆழ்வாருடைய திந்து சூழ்த்தி இந்த பாசுரத்திலே ரம்பெருமானுடைய கண்களை பற்றி முதல் முதல்லே சொல்லுகிறார் பங்கையக் கண்ணன் என்கோ அடுத்தபடியாக பவளச்சவ் ஆயன் என்போ பவளம் போலே சவந்த வாய உடையவன் என்று சொல்லுவேனா என்று சொல்ற முதல்லே கண்ணை பற்றி சொல்லி அதன் பிறகு அதரத்தை பற்றி சொல்றேன் இந்த அடைவுக்கு நம் பிள்ளை வீட்டிலே ஒரு அபிப்பிராயம் ஆச்சரியமா சொல்லிக்கிட்டேன் இங்கே ஆழ்வாருடைய கருத்து என்ன என்னால் இந்த லோகத்திலே கர்மான பிறந்த சம்சாரி ஜ எனக்கு பகவானிடே ரு உலகத்தாரப்போலே சம்சாரிகளைப் போலே உங்குடுத்து திரிகிற விஷயத்தில்தான் ருச்சி இருந்தது அப்படிப்பட்ட என்னை இந்த ியை மாற்றி தன்னிடத்திலே பிரீதி பண்ணும்படி பகவான் ஆக்கவேணும் என்பதாக திருவுருவம் பற்றினான் முதன் முதல்ல இந்த ஜடகோபன் விஷயப் பிராவீயத்தை விட்டுட்டு பகவான் ஆகிய நம்மிடத்திலே பிரேமம் உள்ளவனாக ஆகவேனும் அபிப்பிராயத்தோடு கண்களாலே புவித கட்டாட்சித்தான் என்னை தாமர மலர் போன்ற அழகான கண்களாலே கட்டாட்சித்து அதிகாரியாக ஆக்க அவன் திருவுள்ளம் அந்த வரையிலே நான் சிக்கிக் கொள்ளவில்லை விலகி போயிட்டேன் நம்ம கண்களாலே பார்த்தோம் இந்த வரையிலே இவர் ஆகப்படவில்லை இவரை எப்படி வசப்படுத்துகிறது என்று பகவான் ஆலோசித்தான் என்னை பார்த்துடம் பண்ணினான் கண்கள் கதாட்சத்துக்கு விலகி போயிட்டேன் அந்த மந்தஸ்திதத்துக்கு என்னாலே விலக முடியவில்லை அவரிடத்திலே சிக்கிக் கொண்டு விட்டேன் கண்ணை முதல்ல சொல்லி அதரத்தை அடுத்தபடியாக இப்படி ஒரு பாவம் நம்பிள்ளை பங்கைய கண்ணன்கோ பவலட்சவ்வாயன்கோ பாசிரே சொல்ற திருமங்கிலே வந்தார்கள் என்னே நன்றார்கள் அந்த பகவான் ராமனும் என்னை கட்டி ஆழ்வாரே உண்மை அனுபவிக்கவேனும் என்ன நான் விரும்புகிறேன் என்ற கருத்தோடு கூட கையை இப்படி காட்டினான் போக பிக்க இடஒனும் என்ன விரும்பினான் அந்த காலத்திலே கைகளை பார்த்தேன் அந்த கைகள் எப்படி இருந்தது தெரியுமா செந்தாமரம் வலர் போல் பரவ முக்கியமாயிருந்தது இதை கோழிக்கு பரகால நாயகி முதல்ல சொல்றதாக கைவண்ணன் தாமரை என்ற பாகத்துக்கு அர்த்தம் அந்த கைகளை காட்டி என்னை வேண்டிக் கொண்டானே அந்த சந்தர்ப்பத்திலேயே நான் வசப்பட வேணும் நான் வசப்படாதவள் போல இருந்தேன் அந்த காலத்திலே மந்தஸ்திதம் பண்ணினான் அந்த மந்தஸ்திதம் பண்ற காலத்திலே அகரத்தினுடைய சிவப்பும் தந்த பங்கியினுடைய வெண்மையும் ஊருக்கு பரபாகமாய் பரமபோக்யமாயிருந்தது ஸ்டிதம் பண்ணினது மாற்றம் இல்லை வாய் திறந்து பூர்ணமா சொல்லாமன் அறகுறையா சில வார்த்தைகளை சொன்னார் அப்போ நான் அனுபவித்தேன் வாய் கவலம் போலும் அந்த வலையில நான் சிக்கிக் கொள்ளவில்லை விரகிவிட்டேன் அந்த காலத்திலே கண்ணையும் அரவிந்தம் கண்களாலே குவித கட்டாட்சித்தான் நான் வரையிலே சிந்து கொண்டு விட்டேன் அவன் திருவடிகளிலே விழுந்தேன் இந்த பாசுரத்திலே முதல்ல அதரத்தை சொல்லிட்டு இருக்கார் வாய் கமரம் போரும் என்ன அடுத்தபடியா கண்ணனையும் அரவிந்தம் என்ன கண்களை பத்தி சொல்றார் இப்படி மாற்றி சொல்லுகிறதற்கு அபிப்பிராயம் ஆச்சாரியர்கள் அருள் செய்திருக்கிறார்கள் பங்கைய கண்ணன்கோ பவலட்செவ்வாயன்கோ என்ற இடத்திலே நம்மாழ்வார் கண்கள் கடாட்சத்தை முதல்ல சொல்லி மந்தஸ்திதத்தை பிற்பாடு சொன்னார் அங்க கருத்து சொல்ற போது அந்த கடாட்சமாகிற வரையிலே நான் அகப்படவில்லை தப்பாத உபாயம் மந்தஸ்திதம் என்கிற வரை அந்த வரையை சிறிய நான் அகப்படுத்தி என்ன அர்த்தம் செய்தான் இங்கு சொல்றபோது அகரசோகை மந்தஸ்திதத்தை அனுபவித்தேன் அவன் ஒதடு சில வார்த்தைகளை அர்ப்பத்தியா சொன்னான் அதையும் அனுபவித்தேன் அதுல நான் வசப்படல அந்த காலத்திலே கட்டாட்சிச்சா வசப்பட்டு விட்டேன் அடியும் அசதே வசப்பட்டதுக்கு என்ன அடையாளம் திருவிடிகளே விழுந்துட்டேன் சொல்றேன் இந்த நிர்தேஷம் என்ன சொல்றது சப்த பிரயோகம் என்ன முதல்ல கண்ண சொல்லி பிற்பாடு அதரத்தை சொல்ற இடமும் உண்டு வச்சனங்கள்ல ஜீவாத்மாக்களுடைய சம்பந்தத்தை முதல்ல சொல்றது பகவத் சம்பந்தத்தை அடுத்தபடியா சொல்றது இப்படி ரெண்டு வகையிலே பாஞ்சராத்திர வச்சனங்கள் உண்டு பதம் இந்த வச்சனத்திலே ஜீவாத்ம சம்பந்தம் முதல்ல சொல்லப்பட்டிருக்கிறது பகவத் சம்பந்தம் பிடி மட்சேஷூ வச்சனத்தரே மேசூதா என்பது முதல்ல சம்பந்தம் ஈஸ்வரி என்று காந்தே புருஷோத்தமாக அணிபதிஷையாசனம் வாஹனம் வேதாத்மா விஜகேஸ்வர சவனிகா மாயா ஜெகன்மோகி இந்த ஸ்லோகத்திலே எந்த வச்சனத்தை அனுசரித்து நாம் அர்த்தத்தை பார்க்கிறோம் என்றால் மட்சேஷூதா பகவத் சம்பந்தம் காந்தஸ்தே புருஷோத்தமாக பகவத் சம்பந்தத்தை முதலீஸ்வரி சர்வேஷாம் சேதன சம்பந்தம் இங்கு பணிபதி செய்யாசனம் வாகனம் வேதாத்மா விஹகேஸ்வரகா என்ற இடத்திலே சேதன சம்பந்தம் அகிலையில் நித்தியம் சயதேஜ பரம்பரம் என்கிற வச்சனத்தை அனுசரித்து இங்க சொல்லலை அந்த வச்சனத்தை அனுசரித்து சொல்றோம் இப்படி சொல்றதுக்கு என்ன அபிப்பிராயம் அந்தந்த இடத்துக்கு மற்றொரு வஸ்திலே சேர்த்து வைக்கிறவன் லட்சுமி பெரிய சிராக்கியார் ஜீவாத்மாவை பரமாத்மாவனிடத்திலே சேர்த்து வைக்கிறவன் அதனாலே கடகத்துவம் புருஷகாரிக்கு முக்கியமான தர்மம் என்று நம்ம சம்பிரதாயத்திலே எல்லாச்சாரிகளும் ஒப்புக்கொண்டு வருகிறார்கள் அபிப்பிராயத்திலுமே கிடையாது ஒரு வஸ்துவை மற்ற ஒரு வஸ்துவோடு எவன் சேர்த்து வைக்கிறானோ அவனுக்கு ரெண்டு இடத்துல சம்பந்தம் வேணும் பெரிய பிறாட்சியார் ஜீவாத்மாக்களை சேர்த்து வைக்கிறவராகையாலே பகவானிடத்திலையும் சம்பந்தம் வேணும் ஜீவாத்மாவனிடத்திலையும் சம்பந்தம் வேணும் ரெண்டிடத்திலையும் சம்பந்தம் வேண்டியதுதான் ரெண்டையும் சொல்லலாம் ரெண்டு விதமாயின் சொல்லலாம் ஆனால் இந்த இடத்திலே காந்தஸ்தே புருஷோத்தமாக என்ன சம்பந்த முதல் முதல்ல வந்தார் அனுசிக்கிறாரே பெரிய விஷயாட்சியார் விஷயத்திலே அதுக்கு என்ன அபிப்பிராயம் என்றால் ஒரு அபிப்பிராயத்தை சொல்றார் நாயனாராஜன் பிள்ளை என்பவர் என்ன அபிப்பிராயம் சொல்றார் இரண்டடத்திலே சம்பந்தம் அபேட்சிதமாயிருந்த போதிலும் கூட பரமாத்மாடத்திலே சேரும்படி பண்ணி வாழ வைக்கிறவன் பெரிய ஜீவாத்மா சம்பந்தம் வேணும் இடத்திலேயும் சம்பந்தம் வேணும் ஆனாலும் இந்த ரெண்டு சம்பந்தங்களுக்குள்ளே எந்த சம்பந்தம் பிரசானம் என்றால் பரமாத்ம சம்பந்தம் தான் பிரசானம் தான் ஜீவ சம்பந்தம் அது காந்தஸ்தே பூசோத்தமஹா என்று பகவத் சம்பந்தத்தை முதல்ல சொல்ற போது தெரிகிறது பணிபதி செய்யாதனம் வாகனம் என்பதை அடுத்தபடியாக சொன்ன போது சம்பந்தம் அடுத்தபடியாக அபேட்சித்தம் என்பது தெரிகிறது என்ன நிர்தேச கிரமத்திலே துவனிக்கிற பாவத்தை சொல்ற பரமாத்ம சம்பந்தம் முக்கியம் என்பது எப்படி என்றால் அடிக்கடி சொல்ற விஷயம் தான் இது ஆனாலும் சொல்லித்தான் ஆகும் சகப்பன் என்பவன் பித்தத்தை சேடுறவன் தாய் என்பவள் பிரியத்தை சேடுறவன் ஒரு குழந்தையை பெற்று மாதாபிதாக்கள் இருவரும் குழந்தைக்கு இரட்சகர்களாக பார்க்கப்படுகிறார்களே தகப்பன் இதத்திலேயே நோக்குடையவனா இருப்பான் தாய் பிரியத்தை செய்கிற விஷயத்திலேயே நோக்குடையவனா இருப்பான் பிரியபரை மாதா பிதா லோகத்திலே பிரபு வச்சலையான மாதா ாமல்லை விட்டு பிர ஆச்ச குழந்த மண்ண வயிற்றிலே சேர்ந்தால் கட்சி முதலான உபதிரவங்கள் உண்டாகும் பாசகம் மண்ணை சாப்பிடப்படாது என்று தடுத்தால் குழந்தை முகம் கஞ்சி போடுறது தாய்க்கு சகிக்கிறது கொஞ்சம் எசைந்திருக்கிறது போலே காட்டி பிற்பாடு பரிகாரத்தை தவறுறான் குழந்தையினுடைய தேடுற விஷயத்திலேயே தாய்க்கு சம்பந்தம் அதிகம் சாகப்பன் சித்தத்தை தேடுற விஷயத்தான் சம்பந்தம் பெற்றவனா இருப்பான் பகவான் கீதா ஜீவாத்மாவாகிய நாம் குழந்தைகள் நமக்கு தாடுற விஷயத்திலேயே பகவானுக்கு திருவிழம் அதிகம் பதவி கதாச்சி கழுசீஹி என்று வாக்கியம் குழந்தைய அடிக்கிறது வயது வாரி சொல்றது புத்தகத்தை கொடுத்து படிக்க சொல்றது சிக்ஷிக்கிறது இதெல்லாம் பிதா செய்யக்கூடிய காரியம் அந்த முறையிலே எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் பிதாவாயிருக்கக்கூடிய சர்வேஸ்வரன் நமக்கு இதத்திலே திருவுள்ளத்தை வைத்து தான் கரங்கி கடுமையாக நம்ம சிக்ஷிக்கிற காலத்திலே அந்த பகவானுடைய நிகிரகத்தை அனுகிரகத்தை உண்டுும்படி செய்கிறவள் பெரியாட்சியோட ஜகதி உபாயை மாதா தவசி நாகா என்று பட்டதார பண்ணினவன் பகவானுடைய முன்னிலையிலே போய் நிற்கிற போது பகவான் சிதவரன் ஆகையாலே இவன் பாதம் நினைவுக்கு வந்து சிக்ஷிக்கிறான் சர்வஜையான பெரிய பிராட்சியா இருக்கு தெரியாமல் தெரிந்திருந்தும் என்ன என்ன கேட்க இவன் பாவத்தை பண்ணி என் முன்னே வந்து இந்த லோகத்திலே தோஷமில்லாதவன் யார் என்று கேட்கிறார் ஆனா தோஷமில்லாதவன் யார் என்று கேட்கிறத பார்த்தா இதனை ஏற்றுக்கொள்ள வேணும் என்ற அபிப்பிராயம் இருக்கிறதாக தெரிகிறதே இதனை எப்படி நான் ஏற்றுக்கொள்கிறது பாவத்தைச் செய்தவனை சிக்ஷிக்க என்ற ஒரு மரியாதை என்னாலே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்ன பகவான் பெரிய வீராட்சியாக இருக்கிற காலத்திலே உனக்கு வாத்சல்யம் உண்டு தயை உண்டு சமை உண்டு என்ன குணங்களை சொல்லுகிறார்களே ஏற்றுக்கொள்ளாமல் போனால் குணங்களுக்கு கொத்த வரும் நான் என் செய்கிறது என்று பகவான் தடுமாறுகிற சந்தர்ப்பத்திலே உன்னை யார் கிட்டியிருக்கானோ அவனை ஏற்றுக்கொள் எவன் கிட்டவில்லையோ அவனை சாஸ்திரத்துக்கு விஷயமாக்கிக் கொள் என்று சொல்லுகிறாள் தான் உத்தம ஸ்ரீயாய் பகவான் ரசிகனாயிருக்கிறபடியாலே சில விசேஷங்களாலே சுதந்திர நான் அந்த சர்வேஸ்வரனை வசப்படுத்தி தன் சொல்வை வரும்படியாக பண்ணி இப்படி கடகிருத்தத்தை செய்கிற பிராட்சியை பற்றி நேதது நிர்தோஷ கைக ஜகதி முதிதைகி உபாயைகி விஸ்மாரிய சுவஜனைய மாதா ததசினாகா என்ற இடத்துல தெரிவிக்கிறார் பகவான வசப்படுத்தி பகவானை ஏற்றுக்கொண்டும்படி பண்ணுகிறது என்பதுதான் பெரிய விராட்சியாருக்கு ரொம்ப காரியம் அந்த பகவத் சம்பந்தத்தை முதல்ல சொல்லணும் அதனுடைய பிராசான்யத்தை தெரிவிக்க வேணும் என்ற கருத்தோடு காந்தஸ்தே புருபோத்தமாக என்று சொல்றார் அடுத்தபடியாக சீயதேஜா இலையின் நிச்சயம் என்ற பாகத்திலே சம்சாரி ஜீவாத்மாக்களாலே ஆசிரியக்கப்படுகிறவர் என்ற பாவத்தை ஒரு விதமா சொல்றார் நித்தர்களாலேயும் ஆசிரியக்கப்படுகிறவர்கள இதுக்கு மேலே தேசிகனுடைய அவதாரிகை உபய விபூதியும் பகவானுக்கு சேகமாயிருப்பது போன்றும் பெரிய விராட்சியாருக்கும் சேகம் பெரிய விராட்சியார் தம் இச்சை சேர விநியோகம் கொள்ள தகுதியுடைய வர்த்தம் இதை தெரிவிக்கிறதாக அந்த அவதாரிகால் கிரந்தம் நாயனார் ஆச்சாரம் பிள்ளை வியாட்சியானத்திலையும் இந்த பாவம் உண்டு பர்த்தாவுக்கு இது சொத்தோ அது பத்திரிக்கும் சொத்து என்கிற முறையிலே தெரிவிக்கிறார் என்று இவர் அபிப்பிராயப்படலாம் இந்த விஷயங்களை சென்ற காலத்திலேயே நான் தெரிவித்தேன் இதற்கு பல பிரமாணங்கள் உண்டு அந்த பிரமாணங்களை சொல்கிறார் அதிலே திருமாலே நானும் உனக்கு பழவடியேன் என்ற வாக்கியத்திலே சிறு என்ற சப்தத்தாரே பெரிய வீராட்சியாரையும் மால் என்கிற சப்தத்தாரே பகவானையும் குறித்து சொல்லி இருவருக்கும் சேகப்பொருள் தான் என்பதை பெரியாழ்வால் அனுசந்திக்கிறபடியாலே பெரிய விராட்சியாருக்கும் சேகப் பொருள் என்ற அர்த்தம் பிரமாண சுத்தம் என்று தெரிவித்தார் இனிமேல் அணிபதி செய்யாசனம் என்ற இடத்திலே திருவனந்தாழ்வான எடுத்து பிரஸ்தாபம் பண்றார் முதல் முதல்லே ஜீவாத்மாக்கள் பலராயிருக்க பரமபதத்திலே எம்பெருமானை அனுபவித்து அறிவு செய்து ஒகப்பித்துப் போருகிற ஜீவாத்மாக்கள் இத்தர்களும் பலரா இருக்க மற்றவர்களுக்கு குறித்து சொல்லாமல் சிறுவனந்தாழ்வான பற்றி சொன்னதற்கு அபிப்பிராயத்தை பதிமூணு பதினாலு வகையிலே ரொம்ப ஆச்சரியமா விசாரிக்கிறார் நாயனார் ஆச்சார்படி ஒரு ஒரு வியாக்கியானமும் ரொம்ப அற்புதமான வியாக்கியானம் ஆனா சூத்திரமாவது எழுதுறார் அதை கொஞ்சம் சொல்லி அனுபவிக்கிற போதுதான் அதனுடைய ரசம் தெரியும் பத்னியானவள் தன் எஜமானனுக்கு பிரீதியோடு பல பதார்த்தங்களை பாகம் பண்ணி அன்னஸ ஆதரோ ரசகா என்று சொல்றது ஆதரத்தோடு பரிமாறுகிறாள் ஒரு ஒரு பதார்த்தம் மிகவும் ஓக்கியமாய் இனிமையாயிருக்கு அதை புதிக்கிற காலத்திலே புதிக்கிறவன் புதிக்கப்படும் பதார்த்தத்தினுடைய ரசத்தைக்குச் சேர கொண்டாடி பேசணும் பண்ணி சாதிக்கிற பதார்த்தங்கள் எல்லாம் பகுபோக்கியமா இருக்கு திருப்தியா புதிக்கிறான் மூ மாதிரி வந்து புதிக்கக்கூடாது ஒவ்வொன்னே எடுத்து இதனுடைய போக்கியதையை நான் என்னன்னு சொல்லுவேன் என்ன அதனுடைய ரசத்தை அப்படி பண்ணதை பற்றி கொஞ்சம் கொண்டாடி பேசணும் அப்பதான் அது பூசார்த்தமாக ஆகும் ஒரு வஸ்துவை ஒருவன் அனுபவிக்கிற காலத்திலே அனுபவிக்கப்படிற பொருள் மிகவும் போக்கியமாயிருந்தால் அந்த போக்யதையை சொல்லி சொல்லி அனுபவிக்கிறது அதுல ஒரு ரசம் உபமாறி இருந்து கேவலம் ஆயுதம் மாதம் எடுத்து போட்டுக்கூடாது எந்த விஷயத்தை அனுபவித்தாலும் சரலாம் இந்த நிச்சடங்களுக்குள்ளே சிறுவனும் தாழ்வான் அரைவராயிருக்கிறவர் அவர் பகவானை அனுபவிக்கிறார் பிரீதி உண்டாகிறது பகவத் விஷயத்திலே அவன் மனசு மகிழும்படி கைங்கரியங்களை செய்கிறார் அனுகோஜனித பிரீதிகாரித கைங்கரியம் என்ற கிரமத்திலே அவருடைய பிரயோஜனம் பார்க்கப்படுறது பகவானையும் அவன் குணங்களையும் அவன் திரிவேனியையும் அவனுக்கு நியமிக்கப்படும் பொருள்களான மற்ற சம்பத்துக்களையும் அவன் செய்யும் செயல்களையும் ஸ்வரூப ரூப குண விபூதி என்று சொல்லுகிறார்களே அவற்றை தாம் அனுபவிக்கிற காலத்திலே அந்த அனுபவம் ரொம்ப ரசிக்கிறது சித்திக்கிறது வேடிக்கையா சொல்றோ எனக்கு தெரிந்த விஷயத்தை நான் சொல்றேன் இங்கே சிலர் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் கேட்கிறவர்கள் சம்பம் மாதிரி உட்கார் இருந்தார் அவளுக்கும் ரசம் இல்லை சொல்றவனுக்கும் தெரிந்த விஷயம் கூட மறந்து போடும் கொஞ்சம் சிரிக்கணும் ஒருவரை ஒருவர் பார்க்கணும் இந்த விஷயத்தை பார்த்தியா எப்படி இருக்கு என்று சொல்லணும் அது ஒரு அனுபவம் அது போக்கியதையிலே ஈடுபட்டு சொல்றது அந்த அனுபவம் தான் ரசிக்க கேட்காதான் ரசிக்க சொல்றவனுக்காக தான் ரசிக்க அதை போலே ஒம்பெருவானை அனுபவிக்கிற காலத்திலே ஆனந்தகா ஆனந்தமயகா ஆனந்தாவகான்னு சொல்லக்கூடிய பரமபிருந்த குருபம் என்ன பரமபோக்கியமான திரிவேணி என்ன ஞானம் சக்தி முதலான எண்ணிறந்த கல்யாண குணங்கள் என்ன அவனுக்கு நியமிக்கப்படும் தொழில்களான ஐஸ்வர்யங்கள் என்ன அவன் செய்யும் ஒரு செயல் என்ன அதை அனுபவிக்கிற காலத்திலே ஒரு திருப்தி அது அந்த கிராமம் திருவனந்தாழ்வானுக்கு இருக்கிறது போல மற்றவர்களும் கிடையவே கிடையாது வாயோர் ஈரூறு என்று குறைசேகர் ஆழ்வார் பெரிய பெருமாள் எந்த படுக்கையிலே படுத்துக் கொண்டிருக்கிறாரோ அந்த பற்றி பேசுகிற காலத்திலே ஈர் ஐநூறு ஆயிரம் வாய்கள் சொல்ற அந்த ஆயிரம் வாய்கள் கூட கோராது அப்படிப்பட்ட பல வாக்கீந்திரியங்களாலே பகவானுடைய சுரூப ரூபகுண விபூதி சேஷ்டிதாதிகளை அனுபவித்து புகழ்ந்து பேசுகிற விஷயத்திலே அவரை போல ரசிகர் ஒருவரும் இல்லை அந்த பிராகான்யத்தை பற்றி பணிபதி என திருவனந்தாழ்வானை முதல் முதல்லே எடுத்து சொல்றார் என்று ஒரு பாவம் இன்னும் ஒரு பாவம் என்ன பரமபதத்திலே நித்தசூரிகளுக்கு சரீரம் உண்டா சரீரம் இல்லையா அசரீரத்தும் மோட்சமா அசரீரத்தும் மோட்சமா என்ன பிரம்மசூத்திரம் சீபாஷ்யம் முதலான கிரந்தங்களிலே ஒரு பாதரின்னு ஒரு ரிஷி அவர் அத்வைதி அவர் சரீரம் கிடையாது மோட்ச கூண்டே அசரீரத்தும் மோட்சம் என்று சொல்றார் சிலர் சசரீரத்தும் மோட்சம் என்று சொல்லுகிறார்கள் வியாகர் அசரீரத்துவத்தையும் சசரீரத்துவத்தையும் மோட்சமாக எடுத்து நிர்வகித்திருக்கிறார் இந்த ஹே சரீரம் பரமபதத்தில கிடையாது சுத்த சத்துமயமான சரீரம் தகவல் அனுபவத்துக்கும் கைங்கரியத்துக்கும் பாங்கான சரீரம் பரமபதத்திலே உண்டு சசரீரத்துவம் சொல்றபோது சுத்த சத்துமய விக்கிரகம் அசரீரத்துவம் என்று சொல்லும் போது ஹே சரீரத்தோடு கூடியவனாயிருந்து பகவானை அனுபவித்து அனுபவத்தாலே பிரீதி ஏற்பட அந்த பிரீதி தூண்ட பல அடிமகளை ஜீவன் செய்து அவனை உகப்பிக்கிறான் இது மோட்சம் என்பது நம்ம சம்பிரதாயம் அதிலே ஒரு சரீரத்தை எடுத்து அனுபவிக்கிற கிரமம் உண்டு அடிவு செய்கிற கிரமம் உண்டு பல சரீரங்களை எடுத்து அனுபவிக்கிற கிரமம் உண்டு அடிவு செய்கிற கிரமம் உண்டு சிவனந்தாழ்வான் போன்ற மிச்ச சூரிகள் ஒரு சரீரத்தை பரிகிரகம் பண்ணி பகவானுக்கு அடிவு செய்கிறார்களா அல்லது பல சரீரத்தை பரிகிரகம் பண்ணி பலவிதமா கைக்கரியத்தை செய்கிறார்களா என்று ஒரு சட்ட அவர்களுக்கு சிறந்த ஞானம் உண்டு சத்து உண்டு பகவானுக்கு எவ்வளவு விதத்துல அடிவு செய்தாலும் போதாது இன்னும் பலவிதமா அடிவு செய்ய வேணும் என்கிற கைங்கரியம் பண்ணுகிற காலத்திலே ஞானம் வேணும் பலம் வேணும் அதாவது சக்தி வேணும் பாதிப்பு வேணும் அந்த பாரிப்போடு கைங்கரியத்தை செய்கிற போதுதான் அது ரசிக்க அகம் சர்வம் கரிசாமி என்று சொல்லுவதால் லட்சுண என்ன பாதிப்புன்னு லக்ஷணனை பத்தி சொல்ல போறார் ஒரு விதமா சொல்றேன் லக்ஷணனை பத்தி சொன்ன காலத்திலே அனுபவம் அத்தியாச்சரியமான அனுபவம் இந்த மனு உகை என்ற திருமொழியிலே ஒரு பாட்டிலே சுத்தமெல்லாம் பின்தொடர பொல்கானம் அடைந்தவனே குழந்தையை தொட்டுத விட்டு தாலாற்றா தாய் தாகவனே தாளேரோ என்ன அந்த தாலாட்டு பாடுற காலத்திலே சுத்தமெல்லாம் பின்தொடர பொல்கானம் அடைந்தவனே என்ன சொல்லி பாடுறா இது பெரியவா சார்ந்த அச்சுன்னு அவன் காட்டுக்கு புரட்டு போற காலத்திலே எல்லாரும் கூட போயிருக்கா ஒருவர் மிச்சம் இல்லை ஒரு இடத்துல ரசத்தை நடித்தினா வழி நடந்த எல்லா ஜனங்களும் படுத்து தூங்குகிறார்கள் பாதி ராத்திரியிலே பகவான் எழுந்ததுன்னா இவர்கள் அசந்து தூங்குற காலத்திலே நான் புரட்டு போயிடணும் ரசம் அயோத்திக்கு போறது போல கொஞ்சம் போகட்டும் பிற்பாடு அந்த சக்கரம் போனது தெரியாமல் காலத்துக்கு புறட்டு போயிடணும் என்ன பகவான் நீனித்தா அதே மாதிரி ரசத்தை ஓட்டுறார் தூங்கி கொண்டிருக்கிற காலத்துல பகவான் புரட்டு போயிட்டான் எழுந்திருந்து பார்த்தா ரசத்தை காணும் பகவானை காணும் இந்த பக்கம் போயிட்டுக்கானு தெரியல ரொம்ப வருத்தப்படுறா சரித்திரம்ீராமாயணத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது காட்டுக்கு போறபோது ஆறு போனார் லக்ஷ்மணன் ஒருவர் தானே போனார் சுற்றமெல்லாம் பின்னுடர சொல்கானம் அடைந்தவனே என்று ஆழ்வார் பாடுவாரே எந்த சுற்றத்தார் கூட போனார் லக்ஷ்மணத்தவரை ஒருவரும் போகலையே சுத்தமெல்லாம் பின் தொடர அடைந்தவனே என்ன சொல்றாரே அவர் பொய் சொல்றாரா பொயில் பாடல் என்று பிரபஞ்சத்துக்கு ஒரு பெருமை இல்லையா என்ன கருத்துன்னு கேட்டார் நான் வேடிக்கா சொல்றேன் ஒரு வீட்டுல தாயார் சாப்பனார் பத்தினி பிள்ளைகள் பெண்கள் பேரன்மார் பேச்சுமார் எல்லாரும் இருப்பார் ஒருவராள் கூப்பிட்டால் ஏன்னு கேட்க மாட்டான் அவனுக்கு எல்லாரும் இருக்காதுன்னு அர்த்தமா இதுன்னு அர்த்தமா ஒருவன் இருப்பான் இருக்கிறவனும் ஒருவன் அவன் எல்லாரும் இருந்தால் அவரவர் என்னென்ன காரியத்தை செய்வாளோ அந்தந்த காரியத்தை செய்யும்படி இருந்தா ஒருவன் தான் எல்லாருமா இருக்கா லட்சணம் ஒருவர் காட்டுக்கு போயிருக்காரே லட்சுமணமா மாத்திரம் இருந்திருக்காரவர் எல்லா சுத்தத்தாருமா இருந்து எல்லாரும் செய்யக்கூடிய கைங்கரியத்தையும் செய்திருக்கார் அதனால போனவன் லட்சுமணம் ஒருவனா இருந்தா கூட சுகமெல்லாம் பின் தொடர அடைந்தவனே எல்லா சுற்றத்தாரும் உன்னோடு கூட இருந்து அவரவர் தந்தமக்கு உள்ள பணியை செய்தால் உனக்கு அவ்வளவு திருப்தி ஏற்படுமோ அவ்வளவு திருப்தியை ஒரு வக்தி உண்டு பண்ணினான் என்று சொல்றார் ஏகதா பவதி திதாபவதி திருதா பவதி சகசதா பவதி அனந்ததா பவதி என்று உபனிஷத்திலே இதரை போன்ற பகவத் விஷயத்திலே கைங்கரியத்தை செய்ய வேணும் என்ற பாதிப்புக்கு சேர ஒரு சரீரத்தை பரிகிரகத்தை பண்ணி ஒரு விதமா அடிவு செய்கிறது என்பதில்லை பல சரீரத்தை பரிகிரகம் பண்ணி பலவிதமா அடிவு செய்கிறவர் அந்த கிராமத்திலே சென்னால் குறையாம் இருந்தால் சிங்காசனமாம் என்னால் மறவடியாம் என்ன இவர் பல ரூபங்களை பரிகிரகித்து என்ற ஒரு பெருமை இவருக்கு இருக்கோ அதை பத்தி சிவனந்தாழ்வானையும் முதல் எடுத்தார் என்னோட அபிப்பிராயம் சொல்ற நான் போன காரட்சேபத்துல சொன்னேன் பெரியவாச்சான் வியாபகரா நாயனார் ஆச்சான்புள்ள வியாபகரான்னா நாயனார் ஆச்சன்ள்ளதான் வியாபகர்ன்னு சொல்ல முடியாது தோன்றது எனக்கு இவர் பண்ண வேலை தவிர அற்புதமா சொல்ற ஒரு விஷயத்தை சேர்த்திருக்காரு பார்க்கலாம் கைகேயி வரஞ்சால் சக்கரவர்த்தி அச்சமறுத்தி பேசறது நயந்து பேசறது கைகேயி பாதங்களில் விழுந்து சரணாகதி பண்ணி பேசறது பிச்ச கேட்கிறது கூரை ஆச்சிக்கிறது பரவிதமா பண்ணி பார்த்தார் உங்களுக்கும் அவள் சரிப்படல்ல ராமன் காதுக்கு போகாட்டா வடத பானம் பண்ணுவேன் அந்த காலத்திலே சக்கரவர்த்திக்கு மனசுல பட்டிருக்கு எனக்கு பல மகிழ்ச்சிகள் உண்டு அதுல அவரிடத்திலே அன்போடு கூட நான் இருக்க வேணும் பரிமாற்றத்தை செய்ய வேணும் கௌசல்யா தேவியை தவிர சக்கரவர்த்திக்கு வேறொரு மகிழ்ச்சி தெரியாது என்ன அப்படி ஜனங்கள் கொண்டாடும்படியான பிரீதியை அந்த கௌசல்யா தேவியினிடத்திலே நான் செய்ய வேணும் காத்த விஷயத்திலே நான் அந்த பிரீத்தியை செய்யல இந்த வெற்றி நடத்தவே செய்யுற எங்க செய்ய வேணுமோ அங்க செய்யல எங்க செய்யக்கூடாதோ அங்க பிரீதியை செய்ய அனுவர்த்தியை செய்வே இவள் ஒன்றுக்கும் எசை இல்லையே இவள் தோஷம் என்னது என் சரித்திரம் துஷ்டம் அது என்ன நிறைவேற்றப்படுற காலத்திலே கௌசல்யா தேவியினுடைய பெருமையை சக்கரவர்த்தி சொல்லியிருக்காரு ஒரு ஸ்லோகம் ஒரு ஸ்ரீயை ஒருவன் கல்யாணம் பண்ணிக் கொள்றான் கல்யாணமான பிறகே அந்த ஸ்ரீ புருஷனிடத்திலே பரிமாறுகிற போது தாய்னு சொல்லும்படியா பரிமாறணும் தங்கை தமக்கை என்று சொல்லும்படியா பரிமாறணும் சிஷ்டை என்று சொல்லும் முடியா பரிமாறணும் பத்னி என்று சொல்லும் முடியா பரிமாறணும் பெண் என்று சொல்லும் முடியா பரிமாறணும் பத்தினா பத்திரியா மாதிரி இருக்கக்கூடாது ஒரு ஆகாரத்தை பண்ணி பர்த்தாவுக்கு சாதிக்கிற போது தாய் மாதிரியே இருக்கணும் உடன்பிறந்தவளாக இருக்கணும் இந்த கௌசல்யை என் விஷயத்திலே ஆரியையா மாற்றம் இருந்தவள் இல்லை பாரியாயிருந்தவள் பகினியாயி இருந்தவள் பகினியும் தான் கூட பிறந்தவள் தாயாயி இருந்தவள் பலவிதமாய் இருந்தவள் அவளை போலே உத்தமஸ்திரி கிடையாது அவள் விஷயத்தில் நான் சரியா நடந்து கொள்ளவில்லை என்று சக்கரவர்த்தி வருத்தப்படுறார் இந்த பாரியாவின் பகினியை வச்சா என்ற வாக்கிய நம்ப என்ன சொன்ன சக்கரவர்த்தி ஒரு இடத்துக்கு போகறான் அங்கே ஒரு பெண் கண்ணப்படுவல் கல்யாணம் பண்ணிக்கணும் என்று தோற்றும் சக்கரவர்த்தி விரும்புற போது பெண்ணை பெற்றவர் கொடுத்துடுறா இவர் கல்யாணம் பண்ணிக்கிறதற்காக போகலை வேற காரியத்தை உத்தேசித்து போனார் போராடத்துல ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிந்தார் வரபோது பெண்ணும் தானமாக அரண்மனையிலே வந்து இறங்குறார் அப்ப கௌசல்யா தேவி ஆலத்தி எடுக்கலாம் உடன்பிறந்தவளுக்கு செய்கிற காரியங்கள் அங்கதான் சுவாரசியம் சொல்றார் பத்னி ஆலத்தீடு பள்ளின்னு சொல்லலேவர் பகினி ஆலத்தீடு பள்ளி என்று சொல்றார் இவர் போன இடத்துல ஒரு பண்ண கல்யாணம் பண்ணி கொண்டு தம்பதிகளா வந்து பத்தினி பார்க்கிற போது கல்யாணம் என்னவெண்டுக்கு கல்யாணம் என்ன எரிஞ்சு விழிவுகளை தவிர ஆரத்தி அடுப்ப ஒரு திருஷ்டி வராமல் இருக்க வேணும் தீர்க்காயுஸ்மார்களா இருக்க வேணும் கேமமா இருக்க வேணும் என்ற ஒரு பாவத்துல ஆரத்தி எடுக்கிறது பகினி உடைய கல்யாண பண்ணி வந்த கௌசல்யா தேவி பத்னியா இருக்க மாட்டா பகிணியா இருந்த ஆரத்து எடுப்பாடி அவள் விஷயத்திலே நான் வரி பிராப்த விஷயத்திலே பிரீதியை செய்யல அப்பிராப்த விஷயத்திலே நான் செய்தேனே என்று நர்வேதப்படுற இந்த வச்சனத்துக்கு நாயனராஜா சொல்றார் ஒரு பிராகிருதீ புண்ணியபாபமாகிற கர்மாவுக்கு வகப்பட்டவள் அவள் பர்த்ரு விஷயத்திலே பாரியாயும் பகினியாயும் மாதாவாயும் பல பேர் என்று சொல்லும்படியா பலவிதமா இருந்து ஒரு விஷ்ணு சாதிகளை செய்தால் பிரகிருஷ்ட விஜான பலிக சாமனையும் திருவந்தாழ்வானுக்கு ஞானம் அதிகம் பலமதிகம் பிரீத்ததிகம் ஒரு கௌசல்யாதேவி சக்கர விஷய சக்கரவர்த்தி விஷயத்திலே இப்படி செய்தால் சிறந்த ஞானமும் சக்தியும் பாடிப்பும் உள்ள திருமணம் தாழ்வார் சென்னால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நம்மால் மறவடியாம் என்ற பாசனம் சொல்றபடி பல ரூபங்களை பரிக்கிரகித்து அந்த பகவானுடைய திருவுள்ளம் உகக்கும்படியா பலவிதமான கைவி கையத்தை செய்கிற வருது என்று சொல்றதுல என்ன அதிசயத்திற்கு அந்த பெருமை திருவரந்தாழ்வா இருக்கிறபடியாலே மற்றவர்களை உட்டுப்பூ பணிபதி செய்யாசனம் வாகனம் என்று சொல்றார் என்ன வியாக்கியானம் பண்ணார் அர்த்தம் சொல்றார் இந்த அர்த்தமும் அடிக்கடி சொல்லி அனுபவிக்கிற அர்த்தம் ஆனாலும் இது ரொம்ப போக்கியதே தாய்க்கி குழந்தை நடத்திலே இருக்கிற அன்பு இருக்கே அந்த அன்பு ரொம்ப விசேஷம் அது அத நான் ஒரு விதமா சொல்றேன் பத்னி பதி இவர்களுக்கு அன்பு இருக்கே அந்த அன்பு ஒரு மாதிரி தாய்க்கு குழந்தை நடத்திலே அன்பு அந்த அன்பு ரொம்ப தாய்க்கு குழந்தையின் இடத்திலே எந்த பிரீத்தி இருக்குமோ அந்த பிரீத்தி பசுக்கு கண்ண இடத்திலே பிரீதி இருக்குமோ அந்த பிரீத்தி பகவான் நமக்கு இருக்க வேணும் அதுக்கு பரிமாற வேணும் சொல்றது பிரியார்த்தகம் தேசிகன் தம்முடையரஸ் கிர பசுக்கு கண்ணு நடத்த பிரித்தி அபாரமான பிரீதி கண்ணு போட்டிருக்கோம் இங்க கட்டிருக்கோம் வாசல நாம் போனா கொம்பாலை ஆட்டோம் நம்ம கண்ண என்ன பண்ணிவிடுறானோ என்று சங்கம் கண்ணத்தில் அவ்வளவு பிரீதி நம்ம சம்பிரதாயத்திலே கண்ணனிடத்திலே தாய் பசுக்கு இருக்கிற பிரீதி போலே ரொம்ப யாருக்கு பிரீதியும் பரிவும் இருக்கோ அது ரொம்ப உயர்ந்ததுன்னு சொல்லிருக்கா மத்துள்ள வாழ்வார் தங்களார் வர்த்தளவு பொங்கும் பரிவாலே விதிபுத்தோர் பற்றகிரான் பெற்றார் பெரியாழ்வார் என்னும் பெயர் மங்களாசாசனம் செய்கிற விஷயத்திலே மற்ற ஆழ்வார்கள் அப்போல் இல்லாமல் அதிகமான பறிவுடையவர் பெரியாழ்வார் ஆதி முதல் அந்தம் வரையில் அதனாலே பெரியாழ்வார் என்ற திருநாமம் அவருக்கு ஏற்பட்டிருக்கிறதாக அவர் பரிவு ரொம்ப விசேஷம் தாய்க்கு இருக்கிற சுபாவம் தாரத்து கிடையாது தாரத்தை கொண்டாட வேண்டிய சமயம் வேற தாய்க்கு குழந்தை நடத்தில இருக்கிற பரிவு ரொம்ப சுத்தமான பரிவு அது பெரியாழ்வார் எல்லாரும் எம்பெருமானை ஒரு குழச்சரக்காக கண்ணு ஸ்தானத்திலே வைத்து தாங்கள் தாய் இருந்து பறிந்து நோக்கினவர்கள் அதுக்கு மார்கதர்ஷி மகரிஷி திருவனந்தாழ்வான் ஆங்க ஆரவாரம் அருகேட்டு அழர் உமழும் திருவிழி ஆழ்வார் திருவனந்தாழ்வானுடைய சரித்திரத்தை தம்முடைய பிரபந்தத்திலே அருள் செய்கிற இந்த பாட்டிலே ரொம்ப ஆச்சரியமா சொல்ற பகுபேர் நித்தர்களும் முக்தர்களும் வெம்பெருமான அனுபவித்து அந்த அனுபவம் நினைத்த பீச்ச திசையத்தாலே சந்தோஷத்தாலே சாமகானம் பண்றாளா சந்தோஷமா இருந்தா சிலருக்கு பாட்டு வரும் அவர்களுக்கு பகவானை அனுபவிக்கிற போது சந்தோஷம் ஏற்படுவது சாமகானம் பண்றா அந்த சாமகானத்தை சிவனந்தாழ்வான் கேட்கிறார் தேவான்பூர் அயோத்தியா என்று வாக்கியம் பரமபதத்துக்கு அயோத்தியா என்று ஒரு திருநாமம் சீவை குண்டி ராமாவதார ஸ்தானத்துக்கு இருக்கிறத பத்தி சொல்லல சொங்க பிரவேசிக்க முடியாது சத்ருக்கள் போகவே முடியாது விமானத்தினோட போக முடியாது சத்ருக்கள் பிரவேசிக்க முடியாத இடம் ஆரவாரத்தை பண்ண முடியாத இடம் சத்ருக்களுக்கு பிரசக்தியே கிடையாது ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் சொன்னா எத்தனையோ சத்ருக்கள் இங்கே அவனுக்கு பரமபதநாதனுக்கு சத்துருக்கள் கிட்ட அணுக முடியாது இந்த முப்பர்கள் பண்ணும் சாமகானத்தை அவர்களை சத்ருக்களாகவும் அவர்கள் பண்ணும் சாமகானத்தை சத்ருக்கள் செய்கிற வும் கொண்டு திருவனந்தாழ்வான் அந்த நெருப்பு புரிய கக்கரா தான் ஆங்கு ஆரவாரம் அது கேட்டு அழல் உழும் வந்தா பாவம் இருக்கு எவ்வளவு பிரீதி மங்களாசாசனம் செய்கிற விஷயத்திலே அஸ்தாரே பயசின் கை பரமபதத்திலே பறிந்து நோக்குகிறது பிரசக்தியே கிடையாது அங்கே என்ன இங்கே கிருஷ்ணனுக்கு பல்லாண்டு பாடுறதுன்னா அர்த்தம் உண்டு ராமனுக்கு பல்லாண்டு பாடுறதுன்னா அர்த்தம் உண்டு பரமபதநாதனுக்கு பல்லாண்டு பாட வேண்டிய அவசியகதையே இல்லை அங்க எந்த சத்ரு யார் என்ன பண்ண முடியும் இவருடைய பிரீச்சரிசையத்தாலே அனுகூலர்களை பிரதிக்கூலர்களாகவும் அவர்களுடைய சப்தத்தை பிரதிகூல செய்யும் ஆரவாரமாகவும் கொண்டு நெருப்ப கக்கரார்னு சொன்னா அந்த பகவத் விஷயத்திலே எவ்வளவு பரிவோ இருக்கு இருக்கு அதை பத்தி திருவனந்தாழ்வாருக்கும் பிராசன்யம் பிராதான்யம் படிப்பதி செய்யாசனம் என்று சொல்வார் என்ன ஒரு பாவம் இன்னைக்கு தோட நிறுத்திக் கொடுக்குறேன்